அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்துகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரிய சிதகம் தொடர் உபன்யாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திரு ஆர் சுப்ராயுல் அவர்களே திரு சி ஏ காளதிச்செட்டியார் அவர்களே ஸ்ரீ வைஷ்ணவ டிவி டி வி ராகவன் சுவாமிகளே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று பதிமூன்றாவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் பதிமூன்று 14 பதினான்கா பதினான்கு ஆவத்தி பிராந்த விஸ்வாகா ददतह सोशिनह रसम धरित्रया ते ம தோஷிண சோஷமே इव தவ तोया தே मार्तंडस्य ஆத்தபாதிவாத்தோயிம்த இதுல மையூரகவை என்ன சொல்றாருன்னா சூரியனுடைய கதிர்கள் உஷ்ணமாக இருக்கக்கூடிய காலம் ஒன்று கொஞ்சம் மிதமான சூடா இருக்கிற காலம் ஒன்று வெயில் காலத்துல ரொம்ப உஷ்ணமா இருக்கும் அதே சமயத்துல பனி காலத்துல மழை காலத்துலலாம் அவ்வளவு வெப்பம் இருக்காது இந்த கதிர்கள் உஷ்ணக்கதிர்கள் உங்களுடைய தீமைகளையும் எதிரிகளையும் போக்கட்டும் கொஞ்சம் குறைவான சூடான கதிர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்யட்டும் அப்படின்னு சொல்ற அது எப்படி அப்படின்னு சொன்ன நாய் வளர்க்குறவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் சில சமயத்தில் நாய் கொட்டாயி விட போது அந்த நாய்க்கு ஆகாரம் கொடுத்து வளர்க்கறவங்க என்ன பண்ணுவாங்க அது வாயை மூடுறதுக்குள்ள தன் கையை கொண்டு போய் நாய் வாயில் விட்டுருவாங்க அது வந்து கண்ணு மூடிக்கிட்டு கொட்டாய் விடும் வாயை மூடினா என்னமோ வாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும் பார்த்தா நமக்கு சோறு போடுற எஜமான் அவன் கையை நம்ம வாய்க்குள்ளே விட்டுருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் உடனே அதை என்ன பண்ணும் ரொம்ப லாகமாக அப்படி தட்டி விட்டுரும் அந்த கையை வந்து நம்ம பல கடிக்கப்படாது அந்த கைக்கு ஒரு காயம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப விவேகமாக அன்போட உரிமையோடு செஞ்சிடும் எத்தனை தடவை வேணா பாருங்க அது கடிக்கவே கிடைக்காது ஆனா முன்பின் தெரியாத ஒரு ஆள் வரான்னு வச்சுக்கோங்க ஒரே பாய்ச்சலா பாஞ்சி சுடிதார்லாம் கிழிச்சு நாசம் பண்ணி நல்லா பல்லு பதினாறு பிடுங்கி விட்டுரும் அன்புள்ளவர்களிடம் வாய்க்குள்ளேயே அவன் கை விட்டா கூட அது கடிக்கிறது இல்லை அந்நியர்களிடம் அவன் ஒதுங்கி போனான்னு பிடுங்கி விடுகிறது அது மாதிரி இந்த சூரியனுடைய கதிர்கள் வெப்பமா இருக்கிற கதிர்கள் உங்கள் விரோதிகளை வீணாக்கட்டும் அப்படி இல்லாமே சாந்தமா இருக்கிற கதிர்கள் உங்களுக்கு நன்மையே செய்யட்டும் அப்படின்னு ஒரே கிரகம் ஒரே தேவன் உங்களுக்கு நன்மையையும் உங்கள் எதிரிகளுக்கு தீமையையும் செய்யட்டும் என்று இந்த கவிஞர் பாடுகிறார் இன்னொரு கவிஞர் ஒரு வடமொழி காவியத்திலே பாடியிருக்கிறார் உடம்புல அரிப்பு ஏற்படுற போது சொறிஞ்சா என்ன சுகம் இருக்கோ அந்த சுகம் அரசே உனக்கும் சொறிஞ்சி முடிச்ச பிறகு வர்ற எரிச்சல் உன் எதிரிகளுக்கும் போகட்டும் அப்படின்னு பாக்கியிருக்கேன் கவிஞர்கள் கற்பனை எப்படி எல்லாம் வருதுப்பா நன்மை நமக்கும் தீமை நம்ம எதிரிகளுக்கும் இது வந்து தெய்வத்தை நம்பியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் இதெல்லாம் அப்படிதான் சொல்ற இந்த ஸ்லோகத்திலே கவி மிகுந்த கற்பனை வளத்தோடு சூரியனுடைய கதிர்கள் உலகமெல்லாம் சுற்றியதனாலே களைப்படைந்து காய்ந்து போயிருக்கும் நிலையிலே அவைகள் மிக உஷ்ணமானவையாக இருக்கின்றன அவைகள் உங்கள் எதிரிகளை தாக்கட்டும் என்கிறார் பனிக்காலத்திலே மழைக்காலத்திலே அதிகமான நீரை குடித்தவன் நீரை கக்குவது போலே குளிர்ச்சியான வெயிலை கொடுக்கிறது அது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்கிறார் இது ரொம்ப நுட்பமான அர்த்தம் இந்த அர்த்தம் புரியுதோ இல்லையோ நீங்க வந்து இதை ஒரு தடவை பொறுமையா காதால கேளுங்க கருடன் வானத்தில் பறக்கிற போது சில சமயத்தில் கருடன் கத்தும் கருடன் கத்துறது ஏறக்குறைய ஆடு கத்துற மாதிரி இருக்கும் சத்தம் அந்த கருட துவனி வந்து சாம வேத துவனி என்று வேதம் சொல்லுகிறது கருடனை பார்க்கறது எப்படி புண்ணியமோ அதே மாதிரி கருடனுடைய ஒலிய காதால கேட்டீங்கன்னா சாம வேதத்தை காதால கேட்டா என்ன புண்ணியமோ அவ்வளவு புண்ணியமாம் விவசாயிகள் கருடன் வானத்திலே பறக்கிற போது அதனுடைய நிழல் தம் பயிர் மீது விழுந்தால் விளைச்சல் நல்லா இருக்கும் என்று நம்புகிறார்கள் அது நம்ம பாவனையை பொறுத்தும் அது இந்த ஸ்லோகத்தை நமக்கு எவ்வளவு புரியுதோ அது வேற விஷயம் பொறுமையாக காதார கேட்டலே நம்முடைய தீமையெல்லாம் போக்கி நன்மை எல்லாம் கொடுக்கும் அந்த நம்பிக்கைக்கு தான் அவரது பாடியிருக்கிறேன் ஆவருத்தி பிராந்த விஸ்வாகா ஆவருத்தின சுற்றுவது எங்க சுற்றுவது என விஸ்வாகா உலகங்களெல்லாம் இது சுத்துதான் சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் உலகத்துக்கும் போகுது இல்லையா அதனாலே எல்லா உலகங்களுக்கும் இந்த சூரியனுடைய கதிர்கள் சுத்துதுங்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்றார் அவர் பல ஊர் சென்று வந்தவன் வெகு தைரியசாலியா இருப்பான் பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்றவனுக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கும் அவனுக்கு இயல்பாவே ஒரு தைரியம் வந்துடும் மனுஷால கண்டா அவனுக்கு பயம் இருக்காது பல விஷயங்கள் வேற தெரிஞ்சிருப்பான் அயலூர் செல்லுதல் ஆடவருக்கு அழகு தேச செஞ்சாரம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கு நாலு ஊர் போனீங்கன்னா உங்களுக்கு பல விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க இந்த வட இந்தியாவில் நாகாலாந்து இருக்குது அந்த நாகாலாந்துல ஆட்சி மொழி ஆங்கிலம் காரணம் என்னன்னா அங்கே பெரும்பாலும் மதமாற்றம் செய்யப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களானவர்கள் அவங்களுக்கு ஆட்சி மொழி ஆங்கிலம் அது நமக்கு தெற்கு பல பேருக்கு தெரியாது இப்படி பல விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நமக்கு அறிவு வளர்கிறது இந்த சூரியனுடைய கதிர்கள் பல உலகங்கள் சென்று வந்ததுனாலே ஆவருத்தி பிராந்த ஆவர்த்தினாலும் சுத்துறது பிராந்தினாலும் அலைறது விஸ்வாகா பல உலகங்களை சுற்றி வந்தோம் லைக் போன்று என்று சொல்றோம் அது அது வந்து களைப்படைஞ்சது மாதிரி இருக்குதான் அந்த கதிர்கள் எல்லாம் கதிர்களுடைய பத்தி சொல்லும் அது ஏன் அவ்வளோ உஷ்ணம் அடைஞ்சிருக்குன்னா நாம ரொம்ப நேரம் பஸ்ல பிரயாணம் பண்ண சிறுநீரெல்லாம் மஞ்சள் நிறத்துல போகும் கண்ணெல்லாம் எரியும் உடம்பெல்லாம் காங்கையாயிடும் உஷ்ணம் சூடாயிடும் பிரயாணமானது உஷ்ணத்தை உண்டு பண்ணது அது மாதிரி இது ரொம்ப பிரயாணம் பண்ணி வெயில் காலத்து சூரிய கதிர்கள் எல்லாம் சூடா இருக்கலாம் கவியனுடைய சொந்த கற்பனை சிரமம் இவ சிரமப்பட்டது போல அது இவருடைய கற்பனை அதாவது இத நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிக்க படிக்க நாம எவ்வளவோ விஷயங்களை ஓகே இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமோ இப்படியெல்லாம் வந்து ஒரு இலக்கியத்தை படிக்க முடியுமோ என்று நாம் அதிகமாக தெரிந்து கொள்கிறோம் அது படிக்கணும் அதிகமாக படிக்கணும் ஆறோ பத்ராகா என்று விவேகானந்தர் வேதத்திலிருந்து மேற்கோள் சொன்னது போல நல்ல கருத்துகள் நமக்கு எல்லா புறம்பிருந்தும் வரட்டும் உதயனர்னு ஒருத்தர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பிராமணர் அவர் புலம்பி இருக்கிறார் வர வர பிராமணங்கள்லாம் ஒழுங்காக வேதமே படிக்கிறதில்லை சம்ஸ்கிருதம் படிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு எப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே அவர் அவ்வளவு தூரம் குறப்பட்டிருக்காரு ஏன்னா சில அரிய விஷயங்களை நமக்கு தரக்கூடிய முத்து குவியலாக இருக்கிறது இந்த வடமொழி காவியங்கள் அதெல்லாம் நம்ம இழக்கிறோமே அதுதான் இப்ப இன்னைக்கு ஒரு சயின்ஸ்கிர டிக்ஷனரி வாங்கினேன் ஆயிரம் ரூபாய்க்கு அதான் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய டிக்ஷனரியா அத தொகுத்தவர் யாரு மேல்நாடுக்கான தங்கியிருந்து நான் படித்த மொழிகளிலே இந்த மொழியில தான் அதிகமான விஷயம் இருக்கு சும்மா ஒரு டிக்சனரி கம்பைல் பண்ற போதே என் அறிவு நூறு மடங்காக உறுதியாகிவிட்டது எவ்வளவு ஓமைகள் எவ்வளவு இலக்கணங்கள் எவ்வளவு அணி அலங்காரங்கள் எவ்வளவு கருத்துச் செறிவுகள் எவ்வளவு தத்வார்த்தங்கள் அடையங்க அப்பா இந்த மொழி ஒன்று போதுமே இது சாக்ஷா தெய்வ சுரூபம் அப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் ரசிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு அடைந்திருக்கின்றது என்ன அடைந்திருக்கிறதுனா உஷ்ணத்தை சிரமத்தை சிரமம்னா கலைப்பு இந்த சிரமம் வார்த்தையை இப்ப நம்ம தமிழ்ல பயன்படுத்தும் ரொம்ப சிரமமா இருக்கா அப்படின்னு கேக்குறோமில்ல சிரமம் அப்படின்னா துன்பம் கஷ்டம் இக்கட்டு அசௌகரியம் இந்த துன்பத்தை அடைந்திருப்பது போல சோஷினக சோஷ்ணமேவ சுவேஷம்ங்கிறது சோஷணம்னா தன் உஷ்ணத்தினாலேயே உஷ்ணம் சோஷ்ணம் வரும் தன் உஷ்ணத்தினாலேயே சோஷிணக மிகவும் கழித்து போயிருக்கிறது அந்த சூரிய கதிர்கள் கழித்து போயிருக்கிறதாக சொல்றேன் வெயில்ல கழிக்கிற மனுஷன் இருக்கிறான அவனுக்கு நிழல் கொடுக்கிறதும் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கறதும் தண்ணி கொடுக்கறதும் பெரும் புண்ணியம் வீட்டுக்குள்ள விட வெயிலு அவனுக்கு தண்ணி கொடுக்குறதா மாபெரும் புண்ணியம்னு சொல்லியிருக்கு அதனாலதான் சுமை தாங்கி கல் வச்சான் புளிய மரம் வச்சான் சாலையோரமா தங்குறதுக்கு எனது பெரும் பெரும் புண்ணியம் ஒரு முறை அகோபிலம் நாற்பத்தி நாலாவது ஜீயருடைய மடத்து வாசல்ல ஒரு அலுமினிய பாத்திர வியாபாரி நால் புறம் அலைஞ்சிட்டு ஒரு பாத்திரமும் விற்கலேன்னு சொல்லி அந்த தென்னையில் இறக்கி வச்சுட்டு வேர்வையெல்லாம் துடைக்கிறான் மனசுக்குள்ளே அவன் புலம்புறான் கடவுளே எட்டு மணியிலேருந்து அலைகிற ஒரு பாத்திரம் கூட விற்கலையே நான் இன்னைக்கு எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்புறான் ஆனால் அந்த புலப்பமும் சோகமும் அவன் முகத்தில் நல்லா தெரியுது அங்கே இதனாப்பில் ஜீர் உகாந்தவர் அவர் பார்த்தார் எப்பா பாத்திரம் வியாபாரிங்க வா என்ன சாப்பிட்டியா அப்படின்னா இல்லைங்க சாமி காலேருந்து ஒரு பாத்திரமும் விற்கலை சாமின்னா உடனே மடத்த ஆளுகளை கூப்பிட்டா டே சாப்பாடு இருக்கா முதல்ல உன் சாப்பாடு போடும் அப்படின்னு சாப்பாடு போட்டு வயிறார போட்டு ஜலமெல்லாம் கொடுத்து காற்றாட உட்கார வச்சார் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கும்பிட்ற சாமி சேவிக்கிற சாமி நீங்களா இருக்க போய் இவ்வளோ இறக்கங்க பார்க்குறீங்க யாரும் ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் சாமின்னு சொல்லிட்டு கூடையை தூக்குறான் கூடையை தூக்கினா இந்தா வயி இதுக்கு கூடையை தூக்குற வையை அப்படின்னு ஏன் சாமி இப்போ பயந்துட்டான் சாப்பாடு போட்டதுக்கு பாத்திரத்தைப்புறம் கேட்க போறாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு இதப்புறம் வித்தீன்னா உனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா இருநூத்தம்பது ரூபா அசல் சாமி இது பூரா வித்தேன்னா ஐம்பது ரூபா கூட கிடைக்கும் முந்நூறு ரூபா கிடைக்கும் சாமி உடனே ஒரு நானூறு ரூபாய் எடுத்தார் இந்த அப்படி இதுபுறம் வச்சுட்டு போ அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் பிடிப்படலை பாத்திரத்தைப்புறம் வச்சிட்டு கூட மட்டும் எடுத்துக்கிட்டு விழுந்து சேவிச்சிட்டு கிளம்பின இந்த மடத்தை சேர்ந்த ஆளுகளுக்கெல்லாம் இது பிடிக்கல என்ன சாமி வரவர் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கு அலுமணிய பாத்திரத்தை வாங்கி இந்த மடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் இதுக்கு இதெல்லாம் வாங்க இத்தனை பாத்திரத்துக்கு என்ன செலவு அப்படின்னு உடனேவர் என்ன பண்ணார் ஆள் விட்டு இந்த யானைக்காரன் கோயில் யானைக்காரன் குதிரைக்காரன் ஜெட்கா வண்டிக்காரன் இந்த பல்லுக்கு தூக்குறவன் தேர் எடுக்கிறவன் அத்தனை பேரை வர சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாத்திரம் போடா அப்படின்னு எல்லாம் அது மேலே விழுந்து அடிச்சு அத்தனை எடுத்துகிட்டு போயிடுச்சு காலி சரியா போயிடுச்சு அப்போ ஒரு மடத்த சிஷியில் பார்த்து சொன்னாங்களா வேதம் படிச்சுட்டா மட்டும் ஞானம் வந்துடாது மோச்சம் வந்துடாதுப்பா மனசில் கருணை வேணும் இரக்கம் வேணும் வந்திருக்கிற மனுஷன் என்ன ஜாதியா இருந்தாலும் மதமா இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்ட அந்த துன்பத்தை போக்கு தெரியணும் வைணவனுக்கு முதல் இலக்கணம் இரக்கம் அத கத்துக்குங்க முதல்ல அப்படின்னு சொன்னி சோசியனாக வெயில வந்து அப்படியே உஷ்ணமாகி களைத்து தவித்து போயிருக்கிறேன் யாருடானா தன் உஷ்ணத்தினாலே களைத்து போயின சூரிய கதிர்கள்ங்கிறார் கற்பனை தன் சுஷ்ணம் தன் உஷ்ணத்தினாலே களைத்து போயிருக்க கூடிய அந்த சூரியக் கதிர்கள் அவை வந்து உங்கள் எதிரிகளை நீக்கட்டும் போக்கட்டும் அப்படிங்கிறாரு ஸ்வ உஷ்ணமேவ தன் உஷ்ணம்ங்கிறது எப்படின்னா சில சமயத்தில் தெய்வங்களை ஆவாகனம் செய்வார்கள் பிரதிஷ்ட பண்றவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமூர்த்திகளாக இருந்துவிட்டால் ஏண்டா இவ்வளவு சக்தி இறக்கணும்னு அவங்களே யோசிக்கிற மாதிரி ஆயிடும் அந்த தெய்வத்தினுடைய சக்தி தாங்க முடியாது இந்த சமயபுரம் மாரியம்மன் சொல்றாங்க திருச்சி பக்கம் அந்த மாரியம்மன் முதல்ல இருந்த இடம் ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலுக்குள்ள ஒரு சன்னதி சமயபுரம் மாரியம்மன் சன்னதி அந்த அம்மன் எவ்வளவு உகிரமா இருந்தாலும்னா அந்த பக்கம் யாரும் போக முடியாது கொஞ்சம் அசட்டியா இருந்துட்டாலோ சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டாலோ வந்து சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வரும் அப்போ அங்க இருந்த ஜியர்கிட்ட எல்லாரும் முறைகிட்டாங்க என்ன சாமி இந்த ஆத்தா கிட்ட போகவே முடியல நம்ம பெருமாளை பார்க்கறதா இதை பார்க்கறதா அப்படின்ன உடனே அவரது ஜியர் என்ன சொன்னார் நீங்க வந்து அந்த தெய்வத்தை தூக்கி கொண்டு போய் இங்கே இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்துல அங்கே பிரதிஷ்டை பண்ணிடுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டார் அப்போ இருந்த ஜியர் உடனே அந்த மாரியம்மனை கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க இப்போ இருக்கிற இடம் வந்து அந்த ஜியர் கொடுத்த இடம் காரணம் அந்த அம்மனுடைய கதிர்வீச்சுக்களை பக்தர்கள் தாங்க முடியவில்லை சோ விஷ்ணம் அவ்வளவு இருந்தது அதே மாதிரி கீழ்திருப்பத்தில் கோவிந்தராஜ் பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா கால் சுண்டு ஊரில் உடைச்சிருப்பாங்க ஏன்னா அந்த பெருமாள் அவ்வளவு உக்கரமா இருந்தாலும் அர்ச்சகருக்கு டெய்லி காய்ச்சவருமான் ஏன்னா அவர் சின்ன தப்பு பண்ணிடுவார் அர்ச்சனை பண்ணும்போது பராக்கா ஏதாவது வேடிக்கை பேசிடுவார் பெருமாளே அவரை தண்டிப்பார் அர்ச்சகாலுக்கு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு இந்த பெருமாளுக்கு கைகரியம் உயிர் போகுதுறாங்க அப்போ என்னடா போனேன்னா அர்ச்சகாலே ஒரு மூத்தவா வந்து என்ன பண்ணார் இந்த உக்ரத்தை குறைக்கணும் பதினாறு கிலோ கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்லி லேசா அந்த சுண்டு வரலை காயப்படுத்தி விட்டு பெருமாளு மன்னிப்பு கேட்டுக்கணும் சாமி நீ இவ்வளவு உக்ரமாக இருந்தால் நமக்கு தாங்காது இப்போ வர வர பக்தர்கள்லாம் ரொம்ப அனாச்சாரமாக இருக்கிறாங்க கொஞ்சம் பாதி மகிமை இருந்தால் போதும்னு சொல்லிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளும் தாகுபிடிக்க முடியல அப்புறம் பெருமாள் கொஞ்சம் அதான் சுவ உஷ்ணம் எல்லாருக்கும் வந்து தனக்கும் பிறருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஆந்திராவில் ஒரு நரசிங்க பெருமாள் சொன்னாரா எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வேகுது தகிக்குது நீங்க சந்தனத்தினால பூசுங்க எனக்குன்னு சொல்லி ஒரு ராஜாவுடைய கனவுல தோன்றி நரசிங்க பெருமாள் தனக்கு சந்தன பூச்சி வாங்கி கொண்டார் ஒரு பிரபலமான நரசிங்க பெருமாள் முன்பே நான் சொல்லி இருக்கிறேன் அதுபோல இங்கே சூரியனுடைய கதிர்கள் தன் உஷ்ணத்தினாலே தாம் தாக்கப்பட்டு மிகவும் சிரமம் அடைந்தது போல கொதிப்படைந்து இருக்கின்றன கிரீஷ்மே கிரீஷ்மம் வெயில் காலம் சீசன் கிரீஷ்ம ருத்து அப்படின்னு சொல்லுவோம் கிரீஷ்மத்துனா வெயில் காலம் வெயில் காலத்துல அப்படி இருக்கு தாவா அக்னி தப்தா தாவா அக்னா காட்டு அக்னி காட்டுத்தீ காட்டு தீ எப்படிப்பட்டது காட்டுல எல்லா மரங்களும் ஏற்கனவே காஞ்சி பக்குவமா இருக்கும் காட்டுல ஒரு மரத்தினுடைய கிளை இன்னொரு மரத்தோட பின்னி இருக்கும் இன்னும் அடர்த்தியான காடுகள் பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சமே உள்ள விடாது அவ்வளவு சரிவா இருக்கும் ஒரு மரம் பத்திக்குச்சுன்னா அவ்வளவுதான் அத்தனையும் பத்திக்கும் பச்சை எல்லாம் எரியும் காரணம் என்னன்னா மிதமிஞ்சின நெருப்பு எரியற போது பச்சை உள்ள இருக்கிற அந்த சாப்புருக அந்த ரசம் அந்த சாறு அது கொதிநீராக மாறி அது ஆவியாகி காஞ்ச விறகாகிடும் பத்து காஞ்ச விறகு மத்தியில் ஒரு பச்சை விறகு போட்டு பாருங்க அதுவும் எரியும் இந்த ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சோறு முழுக்க அவங்க வேக வைக்கிறது இல்லை நல்லா ஒரு பத்து படி அரிசியை சாதமாக்கி அந்த அஞ்சு படி சாதத்தை ஓலைப்பாயில் கொட்டி இன்னும் சமைக்காத அரிசி இருக்குல்ல அந்த பத்து படி அரிசியை அது மேலே கொட்டி அதுக்கு மேலே மீறி அஞ்சு படி சாதத்தை கொட்டிடுவாங்க கீழே ஓலைப்பாயி மேலே அஞ்சு படி வெந்த சாதம் நடுவில் பத்து படி வேகாத அரிசி ஊர்னு அரிசி அதுக்கு மேல அஞ்சு வெந்த சாதம் அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பாருங்க எல்லாம் யூனிஃபார்மா இருக்கும் வெந்த மாதிரி ஆனா நடுவில் இருக்கிறது கொஞ்சம் வேக்காடு பத்தல நெருக்கன் இருக்கும் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கொஞ்சம் வயிற்று கலக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க அதுக்கெல்லாம் காரணம் இது அதாவது சில ஹோட்டல் முதலாளிகள பேட்டிகள் இந்த நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஹோட்டல் வைக்கிறதுக்காக இல்ல நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அது மாதிரி இங்கே காட்டு தீயானது பச்சை மரத்தையும் பற்றி எரியும் போது இந்த காஞ்சிவரகனுடைய நெருப்பானது பச்சை மரத்தையும் பற்றி எரிய வைக்கும் அது மாதிரி தாவா அக்னி தப்தா தப்து சொன்ன பற்றி எரிய வைத்த வேக வைத்த சுட வைத்த இவ இவனா போல வெயில் காலத்திலே காட்டு தீ எரிவது போலே இந்த சூரியனுடைய கிரணங்கள் இருக்குதான் அது வந்து வெயில் காலத்துக்கு அதோடு சொல்லி அதை அடுத்தவரியில் முடிக்கிறார் ரசம் அசக்ரித் ஏ தரித்ரியா தயந்தி ரசம் அப்படின்னு சொன்ன சாதாரணமாக பூமியின் ரசம் என்பது நீர் பூமிக்கு ரசமாயிருப்பது நீர் ஒன்றுக்குள்ளே புதைந்து நீரோட்டமாக இருப்பதற்கு ரசம்னு பேர் பூமிக்குள்ளே அடியில் பார்த்தீங்கன்னா பல ஆறுகள் ஓடுகின்றன அதுக்கு மேலே தான் கிணறு தோண்டி தண்ணீர் எடுக்கிறார்கள் சுனைகள் ஊற்றுக்கடலாம் அப்படிதான் வருது இந்த பூமிக்குள் இருக்கிற நீரைத்தான் மரங்கள் உறிஞ்சி தம்முடைய உடம்புக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றன அந்த ரசத்த பூரா அந்த சூரியனுடைய கதிர்கள் உறிஞ்சுகின்றனவா சூரியனுடைய கதிர்கள் அந்த பூமியனுடைய நீர் பசையை உறிஞ்சுகிறது எதுக்குடா அப்படின்னு சொன்ன எல்லாம் நன்மைக்கே உறிஞ்சி அங்கே ஏற்படுற சில மாற்றங்கள்ல இப்ப குளோரோஃபில்னு சொல்றாங்க தாவரங்களுடைய பச்சையும் உருவாகுது ஓரளவுக்கு மேலே நீர் இருந்தால் மரங்கள் செத்துப்போகும் ரொம்ப மழை பெஞ்சு சதசத நீருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு ஆரோக்கியமான மரமும் செத்து போகும் சூரியன் வந்து தன் கதிர்களாலே பாதிக்கு மேற்பட்ட நீரை உறிஞ்சி இவ்வளவு விட்டாத்தான் மரம் அழுகாம இருக்கும் அப்ப சில மாற்றங்கள் ஏற்படுது ஒரு பொருள் லிபியோஸ் லிபியோஸ்ங்கிறது ஒரு இனிப்பு பொருள் அது சர்க்கரைய விட இனிப்பானது இது தாவரங்கள்ல உற்பத்தி அது என்னன்னா அததான் நம்ம தேன் சொல்றோம் தேனுக்குள்ள இந்த லிபியோஸ்ங்கிற பொருள் இருக்கு இது வந்து சுக்ரோஸ் குளுக்கோஸ் ஒரு இனிப்பு திரவம் இந்த இனிப்பு திரவம் எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படின்னா பூமியில் இருக்கிற நீரை உறிஞ்சி மரங்கள் வெளிச்சத்தை ஒரு முக்கியமான மையப் பொருளாக்கி உருவாக்கக்கூடிய ஒரு ரசாயன பொருள் நமக்கு இனிப்பாக கிடைக்கிது தேன் இனிப்பதற்கு காரணம் இந்த லெபியோஸ் தான் இப்படி பரிமாற்றங்கள் நிகழ்வதற்கு சூரியன் தான் காரணமாக இருக்கிறான் அதை சொல்ற ரசம் அசக்கிருத்து அசக்கிருத்து பிளஸ் ஏ ரெண்டு வார்த்தை சேர்ந்தது அசகிருத்யே இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற புத்தகத்துல அர்த்தங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த புஸ்தகத்துலேயே கூட வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உடைச்சு போடலை மூணு மூணு சொல்லா கூட்டு கூட்டு சொல்லா போட்டு அவங்க பாட்டு மொட்டையே அர்த்தம் சொல்லிட்டே போய்ட்டு இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு இந்த மொழி தெரியாத படத்துக்குள்ளே ட்ரான்ஸ்லேஷன் போடுவான் தெரியுமா அந்த சினிமா ஓடுற வேகத்துக்கு இல்லாம அதை படிச்சு புரிஞ்சுக்களை சீன் மாறி போகும் இன்னால என்னமோ சொன்னால் அதுக்குள்ள வேற சீன் வந்துருச்சுன்னா அது ஓடுற வேகத்துக்கு ட்ரான்ஸ்லேஷன் போடுவான் நீண்ட வசனத்துக்கு மூணு வரி தான் மொழிபெயர்ப்பு போடுவான் ஏன்னா அவ்வளவும் போட்டுக்கிட்டு இருந்தா படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா அது மாதிரி மூன்று மூன்று சொற்களை கூட்டு சொற்கள் ஆக்கி அவர்கள் மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் அதனால தான் அதை உடச்சு உடச்சு சொல்றேன் தாவா அக்னி தப்தா காடு நெருப்பு பிளஸ் இவ ரசம் பிளஸ் அசக்ருத்து அசக்ருத்து அப்படின்னு சொன்னா அடிக்கடினு அர்த்தம் நாட் ஒன்ஸ் சக்ரித் என்றால் ஒன்ஸ் ஒரு முறைன்னு அர்த்தம் அசக்ருத் சக்ரு தேவன் ராமரசர் சர்ம சுலோகத்தில் சொல்லியிருக்காரு அசக்கிருத் என்றால் நாட் ஒன்ஸ் ஒருமுறை பல முறை இந்த மிதமிஞ்சின நீரை உறிஞ்சுகிறான் குடிக்கிறான் சில இடங்கள்ல நீர் இருப்பு பற்றாக்குறையா இருக்கிற இடங்கள் அது பாலவீனமாகிடுது அதற்குரிய தாவரங்கள் அங்க முளைக்கின்றன பலமுறை சூரியன் இந்த ரசத்தினுடைய காம்பன்சேஷன் அதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு முறையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்றது அதுக்கு வந்து இன்ன அளவுன்னு சொல்றதில்லை இப்ப மகாபாரத யுத்தம் வந்து எத்தனை நாள் நடந்துச்சுன்னா நான் பல நாள் நடந்துச்சுங்கன்னு விவரம் தெரியாதான்னு சொல்லுவான் விவரம் தெரிஞ்சுன்னு சொல்லுவான் பதினெட்டு நாள் நடந்துச்சுங்க அப்படிமா ஏன்னா பதினெட்டுங்கிறது ஒரு மங்களமான எண்ணிக்கை கிருஷ்ணன் அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கண்டெக்ட் பண்ணி கொண்டு போனான் மகாபாரதத்துக்கு பருவங்கள் பதினெட்டு யுத்தம் நடந்தது பதினெட்டு நாள் பகவத்கீதைக்கு அத்தியாயம் பதினெட்டு பதினெட்டுக்கு ஜெயம் அப்படின்னு ஒரு சொல் சம்ஸ்கிருதத்தில் உண்டு ஜெயம்னு இசைக்குள் பதினெட்டுன்னு அர்த்தம் அந்த மகாபாரதம் பாண்டவர்களுக்கு ஜெயமாய் முடிந்தது அப்படி அடங்கியிருக்கு நீங்கள் ஆடிப்ப இருக்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவிரியில் வெள்ளம் விசேஷமா பெருக்கெடுத்து வரும் காவிரி வெள்ளத்துக்கு கரெக்டா கேலண்டர் எப்படி தெரியுதுன்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது கரெக்டா ஆடி பதினெட்டாம் தேதி டேம் திறந்து டேம் வந்து வீட்டில் கட்டிருக்கலாம் அந்த பகமே காவிரியினுடைய வெள்ளம் மெதுமிஞ்சி பெருக்கெடுத்து ஓடும் அன்னைக்கு கோழ்நிலைகள் அப்படி இருக்கு சித்தர்களெல்லாம் பூமியை விட்டு வெளியே வருகிறார்கள் காவிரியில ஸ்நானம் பண்றதுக்கு அதை நினைவூட்டுவதற்காக அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறான் காவிரி கரை ஊரமாக படித்துறைகள் கட்டினாங்க இல்லையா அதில் படிகளின் எண்ணிக்கை பதினெட்டு எண்ணி பாருங்க கரெக்டாக பதினெட்டு பதினெட்டு படியாக கட்டியிருக்கோம் எதுக்கு நம்ம ஞாபகம் ஆடி பதினெட்டு மறந்துடாதீங்க என்னைக்கு குளிச்சாலும் குளிக்காட்டியும் ஆடி பதினெட்டாம் தேதியாவது குளிங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப திவ்யமான மகிமையான ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு தருங்கிறதுக்காக படிகளை பதினெட்டு ஆக்கியிருக்கிறார்கள் அது இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பல முறைகள் சூரியன்சா ச அசக்ருத்து ஏ அப்படின்னு சொன்னால் இங்கே விச் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்ல எந்த கதிர்கள் இப்படி உஷ்ணமாக பூமியின் ரசத்தை குடிக்கின்றனவோ அப்படின்னு வரணும் இந்த ஏங்குறத முதல்ல போடணும் இந்த ஸ்லோகத்துக்கு முதல்ல அசக்ருத்து ஏ இந்த ஆடி பெருக அன்னைக்கு பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்து ஜனங்கள்லாம் காவிரி தாய் கர்ப்பவதியாயிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நிறைய தேங்காய் சாதம் சித்திராண்டங்கள்லாம் பண்ணி படைப்பாங்களாம் அதாவது காவிரி தாயை ஒரு தெய்வமா பாவிக்கிற போது ஒரு மனுஷிய பாவனையில அந்த மாதிரி படைக்கிறது பழக்கம் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கும் என்று இந்த காவிரி கரையோரமாக இருக்கிற விவசாயிகளை சொல்லுவாங்க தரித்ரியா தரித்ரியா அப்படின்னா தரித்ரிங்கிறது பூமிக்கு ஒரு பேர் பூமிக்கு தரணின்னு ஒரு பேரு தரான்னு ஒரு பேரு அது மாதிரி தரித்திரின்னு ஒரு பேரு தரித்திரியா அப்படின்னு சொன்னா பூமியிடமிருந்து தண்ணீரை பரம் குடிக்கிறது இப்போ இங்கிலீஷில் ஒரு வளம் இல்லை என்னன்னா ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடிய பல சொற்கள்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி இங்கிலீஷில் ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல்லுதான் இப்போ டாக் இருக்கு டாக் நாய் நாய்க்கு இங்கிலீஷில் ஒரு ஐம்பது வாரத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு நூறு அர்த்தம் சொல்ல முடியுமா முடியாது ஒரு வார்த்தைக்கு ஒன்றுதான் அர்த்தம் ஐம்பது ஏன்னா சுருக்கமான மொழி சீக்கிரமாக படிக்க முடியும்னு சொல்லி சுருக்கி இருக்கிறான் ஆனால் வடமொழி தென்மொழி தமிழ்மொழியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் ஒரு அர்த்தத்துக்கு பல பல சொற்கள் அப்படின்லாம் இருக்கு ஒரு சொல் பல மொழி ஒரு மொழி பல இப்படி பல இருக்கு இந்த அடின்னு ஒரு வார்த்தை அதுக்கு ஒரு எட்டு அர்த்தம் சொல்றாங்க பாருங்க அதுக்கு ஒரு தமிழ்ல ஒரு ஸ்லோகமே போய் வச்சிருக்கிறான் அடி அடி இதுக்கு முதல் அர்த்தம் கால் பாதத்துக்கு அடி ரெண்டாவது அடி ப்ளோ அட்ராவண அப்படிங்கிறமில்ல தடிய அது மூணாவது அடினா அடிபகுதி பாட்டம் பாத்திரத்துக்கு அடியில பாருங்க அப்படிங்கிற அடி அடி எடுத்து வைக்கிற போது அப்படின்னா ஆரம்பிக்கிற போது பிகினிங் அடுத்து அடினா ஒரு நீள அளவை பனிரெண்டு அங்கலம் சேர்ந்தது ஒரு அடி அடுத்தது அடிங்கிறதுக்கு மூலம் காரணம் இதுக்கு அடி என்ன நெல் வியாக்கியானங்கள்ல வரும் இதற்கு அடி என்ன பகவத்கிருபையே ஆகும் அப்படி அடி என்பதற்கு காரணம்னு ஒரு அர்த்தம் உண்டு அடுத்தது அடி அப்படிங்கிறதுக்கு பீடம் ஆசனம் இந்த வாஸ்து சாஸ்திரங்கள்ல கோவில்களில் தெய்வத்தை வைக்கக்கூடிய ஆசனத்துக்கு அடி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அடீன ஒரு செய்யுள்ள வர்ற ஒரு வரி முதலடி ரெண்டாம் அடி மூன்றாம் அடி அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதி இது முதலடி பகவன் முதற்றே உலகு இது ரெண்டாம் அடி அடிங்க வரி லைன் அப்படின்னு ஒரு இப்படி இருக்கிறத பத்தி சில பேர் கஷ்டப்படுறாங்க என்னங்க ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் ஒரு அர்த்தத்துக்கு பல வார்த்தைன்னு போட்டு ஒரு பாஷையை படிக்கிறதுக்குள்ள நமக்கு முப்பது வயசு ஆயிடும் போல் இருக்கேன்றாங்க ஆனால் இப்படிப்பட்ட மொழிகளாலே குழப்பம் இல்லாமல் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் அதாவது மிஸ்டேக்கிங் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு இருக்கிற போது உங்களுக்கு வேற எதை சொல்லிருப்பானோ அதை சொல்லியிருப்பானோன்னு சந்தேகமே வராதபடி கரெக்ட் வார்த்தையை போட முடியும் அப்போ வந்து ஷார்ப் லாங்குவேஜ்னு ஆகிடுது சாஸ்திரார்த்தங்களை கரெக்டாக அதில் சொல்ல முடியும் அப்படி இங்க வந்து தரணி தரா பூமி அப்படின்னு பல சொற்கள் இருக்கு அதில் தரித்திரி என்றால் பூமாதான் தரித்திரியா என்றால் பூமியிடமிருந்து தயந்தி அப்படின்னு சொன்ன குடிக்கிறது அதாவது சூரியனுடைய கதிர்களை கதிர்கள் நீரை குடிக்கின்றன தயந்தி என்றால் இது வந்து செந்தமிழுங்குற மாதிரி இது வந்து உயர்ந்த பத்திய சம்ஸ்கிருதம் தே தேனா அவை எந்த கதிர்கள் இப்படி பூமியினுடைய ரசத்தை குடிக்கிறதோ அந்த கதிர்கள் தேனா அந்த ஏங்கிறதுக்கு தே தே எவை அவைன்னு தமிழில் சொல்றோம்ல எவை அங்கே வருகின்றனவோ அவை என்னுடைய ஆடுகள் அப்படிங்கிறான் அவ எவையும் அவையும் ஒன்று கொன்னு ரிலேஷன் உள்ளுதுன்னு தெரியுது அது மாதிரி ஏ அப்படின்னா எவை தேனா அவை தே பிரஷி பிராவரிஷினா மழைக்காலம்னு இருந்தான் மழைக்காலத்திலே ஆத்தபான அதிசய ருஜ ஆத்த அப்படின்னா இன் டேக்கன் அர்த்தம் நீங்க வச்சிருக்கிற புத்தகங்கள்ல மூணையும் சேர்த்து ஒரு அர்த்தமா ஆத்த பான அதிசய ருஜ என்ன அதிகமாக குடிக்கப்பட்ட நீர் ஆத்த என்றால் இன் அதிகமாக குடிக்கப்பட்ட பானை என்றால் குடிக்கப்பட்ட அதிசய என்றால் மிகையான ருஜ வியாதி தண்ணீரை அதிகமாக குடிச்சுட்டா அதுக்கு டிராப்ஸின்னு ஒரு டிசீஸ் ஒரு இங்கிலீஷில் சொல்லுவோம் அது மாதிரி சமயத்தில் வெயில் மழை காலத்தில் என்ன ஆகுதான் எல்லா இடமும் நீரை கக்குது வெயில் காலத்தில் சூரியன் எல்லா நீரையும் உறிஞ்சான் அதனால் நமக்கு ஏசி ரூம் தேவைப்படுது கூலர் ஃபேன் தேவைப்படுது ஜன்னலில் தொங்கப்பட்டிருக்கிற ஸ்க்ரீனில் தண்ணி தெளிக்கிறோம் வீட்டில் ஃப்ளோரிங்கில் தண்ணி ஊற்றி விடுறோம் ஆனால் மழை காலத்தில் என்ன பண்ணுதுன்னா எல்லா இடமும் நீரை கக்குது ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் அங்க தன்மையாயிரு அங்க வெப்பம் பத்தல அப்படி நீரை கக்குகிறதுங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றார் ஆத்த பான அதிசய ருஜ ஆத்த என்றால் குடிக்கப்பட்ட பானன அங்க தண்ணீர் அதிசயன மிகையான ருஜ என வியாதி தண்ணீரை அதிக தேவைக்கு மேலே குடித்து விட்டால் அது ஒரு வியாதி இல்லையா அந்த வியாதியஸ்தன் இவ போல உத்வாந்த உத்வாந்த என அர்த்தம் வாந்த வாந்த வாந்தி பே வாங்க என்றால் கக்குடித்துவிட்டுல அந்த பாண்டிச்சேரி தண்ணீர்னு அர்த்தக்கலாம் அதுதான் நம்ம வீதிக்கு வீதி பாக்குறோம் அதிகமா குடிச்சுக்கிட்டு அவங்க கக்கிட்டு கிடக்கிறான்ல அது கரெக்டா இருக்கு அப்போ அதிகமாய் தண்ணீரை குடித்து விட்டு கக்குகிற வியாதியஸ்தன் போலே எல்லா இயற்கையின் பொருள்களும் நீரை கக்குதான் அப்படிங்கிற இந்த இடத்துல அதுக்கு கரெக்டா அவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னு சொன்ன ரசம் மிகுந்து விட்டது சூரியனின் வெப்பம் குறைந்து விட்டது அதனால் நீர் வெளிப்படுகிறது அந்த மாதிரி கணக்கா சூக்மார்த்தம் எடுக்கணும் போய் தவிர அந்த சூப்பர் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அப்படியே அர்த்தம் எடுத்துக்கூடாது இந்த எறும்பு தின்றால் கண் தெரியும்னு ஒரு பழமொழி உண்டு அதாவது இப்போ ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க எறும்புல வந்து ஏதோ பார்மிக் ஆசிரியர் என்ன மாதிரி அதனால எறும்ப வந்து பால்லையோ காப்பிலையோ மிதந்து இருந்தா அதை எடுத்து வெளியே போடாதீங்க அதை குடிங்க உள்ள கண்ணுக்கு நல்லது அப்படின்னு ஏன்டான்னா முதியவர்கள் பழமொழியில எறும்பு தான் கண் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் அது இல்லையா என்ன அப்படின்னா எறும்புகளுக்கு நாம ஏதாவது தானம் போட்டு அது திணிச்சுன்னா கடவுளுக்கு நம்ம மேல கண்ணு தெரியுமா இப்ப கடவுள் வந்து பாராமுகமா இருக்கிறார்ல கொஞ்சம் கண் தெரிந்து பாறாய் பாறாயின்னு சொல்றோம்ல சில பேர் திருப்பதி பெருமாள் சன்னி மணல்ட்டு இப்படியா நாமத்தை ஒரே அடியா போடுவாங்க கண்ணு ஏற்கனவே சாமியை கண்ணு திறந்து பார்க்க மாட்டேங்குது இதுல கண்ணு மூணு நாமத்தை போட்டா என்னைக்கு கண்ணு திறந்து பாக்குறது நான் நிக்கிறது அவருக்கு தெரியாது அவர் நிக்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு கண் திறந்து பாராய் கடைக்கண்ணாவது பாராயின்னு சொல்றோம்ல அதனால கண்ணு தெய்வத்துக்கு எப்ப தெரியுமா எறும்புக்கு நாம மாவு அரிசி ஏதோ போட்டு அது தின்னுச்சுன்னா கடவுளுக்கு கண்ணு தெரியுமா அந்த இடத்துலதான் சொன்னா இவன் ரோட்டில் போகிற எறும்பெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பாலில் போட்டு காப்பியில் விட்டு எறும்பு கண்ணு தெரிய சொல்லி இருக்கிறதையும் பாலாக்கிறதுக்கு புண்ணியும் போகிறதுக்கு அப்படி வக்கரமா அர்த்தம் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சித்தர்கள் பாடல் ஒன்று பாருங்க ஒருத்தர் சொல்றாராம் கட்ட துணி அற்று வேட்டி கூட இல்லாம காந்த பசிக்கு அன்னம் பசி அது எப்படிப்பட்ட பசியா காந்த பத காந்து தான் தக்கத்தக்க தக்கத்தக்க நீ எறிகிதான் ஜாட்ட ராகினி உள்ளே எறிகிது அப்போ வந்து ஏதோ உள்ள நெருப்பெறிகிற மாதிரி இருக்குதான் நீங்க பசியா இருந்து பாருங்க அப்ப தெரியுள்ள ஒட்டி போயி நான் என்ன பண்ணினேன் எறும்புக்கு நொய்யரிசி வீட்டுக் கொள்கிறவர்களுக்கு சூரிய நாராயண் அருள் செய்வான்னு சொல்லிருக்க ஒரு முறை ரகுமந்தனிடம் ஒருவன் போனான் யார் போனா அப்படின்னா ஒரு ரிஷி போனார் அந்த ரிஷி போயி தனக்கு யாகத்துக்கு பணம் தேவை என்று கேட்டு போனார் அவன் வந்து கையில காசு இல்லாததுனால குபேரனிடம் படையெடுக்க துணிந்தான் குபேரன் பயந்து போய் அவன் கஜான பண்ணிட்டான் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு ஒரு பிராமணன் போய் இந்த ரகுனுடைய காலில் போய் விழுந்தான் அவன் ஏன் கால விழுந்தான் அவன ஒரு ராட்சசன் துரத்தி கொண்டு வருகிறான் துரத்துக்கிற போது இவன் கண்ணுக்கு ராட்சசன் வர்றது தெரியுது மத்த ஜனங்களுக்கு தெரியல இவனுடனே தனக்கு தெரிஞ்ச பஞ்சாயத்து ஸ்தோத்திரத்தை சொல்லி தன்னை பாதுகாத்துக் கொண்டு ரகு மகாராஜ கால வந்து விழுகிறான் ஏன்னா ராட்சசரில கொல்லக்கூடிய அஸ்திரங்கள் அவன் வச்சிருக்கிறான் அப்போ ரகு மகாராஜன் சொல்றான் ஏ ராட்சசனே ஒரு பிராமணனுக்கு தீங்கு செய்யறதே தப்பு ஏன்னா அவன் வேதங்கள்லாம் படிச்சவன் அவனை பிடிச்சி திங்கிறேன்னு சொல்றியப்பா இது பெரிய பாவம் அப்படின்னு அதுக்கு அந்த ராட்சசன்னு சொன்னானா அது உங்களுக்கு வேணா பாவமா இருக்கலாம் நாங்கள் பிறந்த ஜாதி ராட்சச ஜாதி எங்க ஜாதி தர்மப்படி இது எங்களுக்கு பாவம் இல்லை இப்ப மீனவர்கள்ட்ட போய் மீன் சாப்பிடாதீங்க ஜீவஹிம்சைன்னு சொன்னா இது எங்க குல தர்மப்படி இது பாவம் இல்லைங்க நாங்க கும்பிடற சாமிக்கு படைச்சிட்டு தான் நாங்க சாப்பிடுறோம் நாங்க பரம்பரை பரம்பரையா இதை வந்து சாப்பிட்டு தான் வரோம் எங்களுக்கு இது பாவமில்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ராட்சச தர்மம் பிராமணன் ஆயிருந்தா என்ன அப்ராமணன் ஆயிருந்தா என்ன யார உடனே சாப்பிடுவேன். சாப்பிடுவேன்னு அப்போ இவன் என்ன பண்ணினா நீ தொடர்ந்து முரண்டு பிடிச்சியான இந்த ரக்ஷோ இருக்கு அதை போட்டா நீ செத்து போவ அப்படின்னு உடனே அந்த ராட்சசன் பார்த்தான் தடாலன்னு அவன் காலில் விழுந்துடான் ரகு மகாராஜன் காலில் விழுந்துடு காலில் விழுந்தவரை காப்பாற்றக்கூடிய குணம் உள்ள திலீபனுடைய வம்சத்தில் வந்த ரகுமன்னனே அவனுக்கு எப்படி காப்பாற்றுவேன் என்று அபயம் தந்தாயோ அதே என்னையும் காப்பாற்று எனக்கு பசி இவனை விட்டுணும்னு சொன்னா வேற பிராமணு கொடு அப்படிங்கு இப்ப ரகு ஒரே தர்ம சங்கடம் இவனை காப்பாத்துறதா அவனை காப்பாத்துறதான்னு அப்ப அவன் என்ன பண்ணிட்டான் நீட்டா பகவானுடைய நாமங்களை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான் ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்ன காப்பாக்குறான் ஏன்னா அயோத்தியை ஆண்ட அந்த ரகுவன்சதராஜாக்களுக்கு பெருமாள் தான் குலதெய்வம் இந்த பகவானுடைய நாமாக்களை சொல்ல சொல்ல திடீர்னு பார்த்தா இந்த எதிரிருந்த ராட்சசன் ஒரு ராஜாவா மாறிட்டான் அந்த ராஜா இவன் காலில் விழுந்து கிடக்குறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல பக்கத்துல இருந்து இங்க இருந்து ராட்சசன் எங்கப்பான அவன் தாங்க இது அப்படின்னு அப்படின்னு தட்டி எழுப்பி யாரப்பா நீ அவன் சொல்லுவான் என்னுடைய பேர் சதத்யும்னன் சதத்யும்னன் என்ற நான் ஒரு அரசன் ஒரு வசிஷ்டருக்கு கோபம் வரும்படி நடந்து கொண்டேன் அவர் என்னை மனிதர்களை பிடித்து தின் சபித்தார் அவர் சபித்த உடனே சாப விமோச்சனம் எப்பொழுது என்று கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நீ வந்து ரகு வாயினாலே பகவத் நாமார்ச்சனை ஏற்படுறத ஒரு தடவை கேட்டியானா உனக்கு சாபம் விமோச்சனம் ஆகும் இப்ப நீங்களும் நாங்களும் ஜபிச்சா வந்து அது ஆகாதுங்க அதை ஜபிக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும் ஏன்னா அவனுக்கு பகவத் நாமங்கள் சித்தி அவன் ஜபிச்சானா அது கரெக்டாக பாசிட்டிவாக ஒர்க் பண்ணும் அவன் ரகு மகாராஜன் எப்போ ஜபிப்பான் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கூட நீ அதை ஜபிக்க போறேன்னு எனக்கு தெரியாது நான் இவனை பிடிச்ச தீங்கிறதுக்காக வந்தேன் நீ தர்மசங்கடம் தாழாமல் பகவத் நாமாக்களை ஜபித்தாய் அது காதல விழுந்தது நான் வந்து மறுபடி சாபி விமோச்சனம் பெற்று மனநாகி விட்டேன் என்று நறுகதி பெற்ற கதையை ரகு வம்சத்தில் பார்க்குறோம் எதுக்கு சொல்ல வர வெறும் நாமங்களை சொல்றதுல எவ்வளவு நன்மைகள் இந்த மார்த்தண்டது சூரிய நாராயணனுடைய பெயர் பெருமாளுக்கே அப்படி ஒரு பெயர் இருக்கு இவரும் இந்த சூரிய சதகம் எழுதுறவர் என்ன பண்றார் சூரிய பகவானுடைய பல்வேறு நாமாக்களை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் மாத்தி மாத்தி கொடுக்குறார் ஒரே நாமாவே சொல்லிக்கிட்டு வராமல் ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒவ்வொரு நாமா வச்சு ஏற இந்த நூறு ஸ்லோகத்தில் குறைஞ்சபடி ஒரு நூறு நாமமாவது அவங்க சொல்லும்படி இருக்கட்டும் என்று அவர் சொல்கிறார் நண்பர் திரு டி பாலசுமணி அவர்கள் சொன்னார் இது முடித்த உடனே சூரிய சகசிரநாமம் நடத்துங்களேன் சூரியனால என்னுடைய சகசிரநாமம் இருக்குதுல ஆயிரம் நாமம் படிக்கலாமே ராமர் சகசிரநாம முடிஞ்ச உடனே அதை வச்சுக்கலாமே அப்படின்னு கூட கேட்டார் அது ப்ரப்போசல் அதுக்கு பார்ப்போம் இன்னொரு நண்பர் நீங்கள் ராமானுஜர் எழுதின சரணாகதி கத்தியை நடத்துங்கோன்னு சொல்லியிருக்கார் அதனால் ஓட்டு எதுக்கு அதிகமாக விழுகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை தொடங்கலாம் இந்த மார்த்தண்டசிய அப்பிரச்சண்ட அப்படிங்கிற அப்பிரச்சண்ட அப்படின்னா பிரச்சண்டா உக்ரமான அர்த்தம் அப்பிரச்சண்ட அப்படின்னா உக்ரம் அல்லாத உக்ரம் குறைந்த அர்த்தம் பிரச்சண்டக்கு முன்னால ஆணா சேர்த்துட்டா அது எதிர்மறை ஆகுறது ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனா இருந்தா அவனை வந்து யோகியன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னால ஆணா போட்டீங்கன்னா ஆ யோகியன் அப்படின்னா அவனுக்கு கோபம் வந்துடும் என்னங்க அப்படிலாம் வைரீங்கன்னா இல்லைங்க உங்கள் அப்பா பேரு அப்பா சாமி தானேங்க முதல்ல போட்டேங்க ஆ பிள்ளை யோகியனுங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்க வேண்டிதான் இப்போ ரங்கசாமின்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனை ரங்கு ரங்குன்னு கூப்பிடுறாங்க முன்னால கூணான்னு போட்டா என்ன ஆயிடுது மாறி போயிடுதுல அது மாதிரி இங்கே ஆனா போட்டுட்டு அர்த்தமே மாறி போகுது என்ன அப்படின்னா பிரச்சண்ட என்றால் உக்ரமான அப்பிரச்சண்டால் மந்தமான உக்ரம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் இந்த மந்தமில்லாத வெளிச்சத்தை தான் நாமெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் சூரியனுடைய வெளிச்சம்தான் அக்னிக்கு அக்னி தன்மையை கொடுக்கறது உங்களுக்கு விறகு எரியறது சூரியனுடைய கதிர்களாலதான் மன்னென இன்ஃபிளேமபிள் ஆயுளாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த சூரியனுடைய கதிர்கள் உள்ளே இருந்து வேலை செய்யுது சூரியனுடைய கதிர்கள் இன்ஃபிளேமபிலிட்டியை எரியக்கூடிய பொருள்களுக்கு பூமியெங்கும் கொடுத்துருக்கு அதுதான் அப்படி வந்து ஒர்க் பண்ணுது இந்த வெளிச்சமெல்லாம் சூரியனுடைய கதிர்கள் பகல்ல பார்க்குற வெளிச்சமும் அதுதான் சந்திரனுடைய வெளிச்சமும் அதுதான் நட்சத்திர வெளிச்சமும் அதுதான் எல்லா வெளிச்சமும் அதுதான் அதனால சூரியனுடைய அருள் பெற்றவர்கள் அல்லது சௌர சித்தி பெற்றவர்கள் சூரியனுடைய அருளை விரைவாக பெறுவார்கள் இதுக்கு ஒரு உண்மை உதாரணம் வேணும் அப்படின்னா நம்ம சமாதி காஞ்சி சங்கராச்சார சந்திரசேகர சுவாமிகள் அவருக்கு சௌர சித்தி அவர் வேதங்கள் அதருண வேதத்தில் சௌர சித்தி பண்ணி வச்சிருக்கார் அதாவது வெளிச்சமானது அவர் சொல்லுக்கு கட்டுப்படும் ராமன் ஒரு பிரபலமான புகைப்பட கலைஞர் இருக்கிறார் பத்திரிகைகள் எல்லாம் பெரும்பாலும் அவர் தான் படம் பிடிச்சு கொடுப்பார் இது பத்திரிகை துறையில ஜேர்னலிசத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராமன் பேரு ஈஸியா தெரியும் எப்படி சினிமா துறையில தேவாங்கிற பேரு தெரியுதோ இளையராஜாங்கிற பேரு தெரியுதோ அது மாதிரி ஜேர்னலிசத்துல அதிகமா ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த ராமன் பேரு பெமில தெரியும் பிரபலமான புகைப்பட கலைஞர் அவர் ஒரு முறை இந்த சந்திரசேகர சுவாமியில பார்க்க போனார் எதுக்கு போனார்ன்னா அவர் பல கோணங்கள்ல படம் எடுத்துட்டு வந்து தன் வீட்டிலையும் மாட்டிக்கணும் பத்திரிகைகளுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக போனார் அப்போ அவர் வந்து சந்திரசேகர சுவாமிகள் வந்து ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்துருந்தார் மெடிடேஷனில் அப்போது ஸ்ரீகாரியம் என்ன சொன்னாங்க இப்போ பக்தர்களை பார்க்குற நேரம் இல்லாது அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அவர் தியானம் முடிஞ்சு வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு இவர் சொன்னார் நான் முன்ன பல தடவை அவர் சேவிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு நான் வந்தேன்னு சொன்னால் உள்ளே வர சொல்லுவார் அதுக்கு சரி காரியம் சொன்னாங்க அப்படிலாம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவரை கண்ணால் பார்த்து சேவிக்கணும்னு ஆசையா இருந்தா நீங்க எட்ட இருந்து போய் பார்த்துட்டு கீழே விழுந்து சேவிச்சுட்டு திரும்பி போயிடுங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவரும் கண்ணை முடி உட்காந்துருக்காரு இவங்களும் உள்ள போன சொல்லிட்டாங்க எடுத்து தள்ளிட வேண்டியதாண்டா இன்னைக்கு சொல்லி உள்ள வந்துரு வந்து கிளிக் பண்ண அந்த கிளிக்ங்கிற சத்தமும் அந்த வெளிச்சம் உக்ரமான வெளிச்சமும் ஒரு மேலே பட்டோடனே கண்ணு முடிச்சுட்டாரு பார்த்த உடனே அவர் கைய அப்படின் போட்ட எடுக்காதே இப்ப உகாந்து இருக்கிற இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் என்னுடைய தியானத்தை ரொம்பவும் கலைக்கும் வேண்டாம் அப்படின்னு இத பக்கத்துல இந்த ஸ்ரீகாரியம் பார்த்துட்டு சாமி வேணாங்கிற எடுக்காதே அப்படின்னு அவர் வேணான்னு சொல்லலையா நிறையா எடு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாரியா அப்படின்னு புலிகிட்டு இந்த ஆளு பாட்டுக்கு லெப்ட் ரைட்டு பல கோணங்கள்ல எடுக்கிறார் இதுவரைக்கும் இந்த சுவாமிஜியை யாரும் எடுக்காத கோணங்களை எடுத்து இன்னைக்கு நல்ல பேர் வரப்போகு பாரு எனக்கு சொல்லி ஏறக்குறையோல் தீர்ற வரைக்கும் முப்பத்தாறு கூட எடுத்துட்டார் இந்த ஆளுக்கு சீரிகாரி கோவம் வந்து தர தரத்தரம்னு வெளியே எழுதிட்டு வந்து சாமி இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்படி தூக்கினா என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தான் தெரியும் அவர் கூடவே இருக்கிறது நாங்க தான் அதை மீறி எடுக்கிறேன் என்னது அப்படின்ன உடனே ஏங்க ஃபோட்டோ எடுத்தால் என்னங்க கொறைஞ்சி போயிடும் அதை பற்றி ஒன்றும் இல்லை நீ வீட்டில் போய் கழுவி பாரு ஒரு படம் கூட விழுந்துருக்காது அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரான் இந்த மாயா தந்திரமெல்லாம் வீட்டிலாச்சரிய படத்தோடு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து டெவலப் பண்ணி பார்த்தா எல்லாம் வாஷ் அவுட் ஒரு ஃபில்மில் கூட ஒன்றும் விழுந்தில்லை ஒரு தூண் கூட விழுகலை பேக்ரவுண்ட் கூட விடுதலை அவர் படமும் விழுகலை நீங்கள் சும்மா வந்து ஃபில்மை கேமராவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் எப்படி வாஷ் அவுட் ஆகும் அந்த மாதிரி அவ்வளோ வாஷ் அவுட் ஆகிப்போச்சு கேமராவை போட்டுட்டு நேராக போய் மறுநாள் அவர் காலில் விழுந்து அழுது சுவாமி மகாபச்சாரம் பண்ணினேன் நான் உலகம் பூரா சுற்றினவன் பல கோணங்களில் உலகத்தின் பல தலைவர்களை நான் போட்டோ எடுத்திருக்கிறேன் வெளிச்சமே பத்தாதன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கூட வந்து பிரைட் லைட்டில் எடுத்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன் நான் வச்சுருக்கிற கேமரா அவ்வளவு காஸ்ட்லியான கேமரா என்னுடைய அனுபவத்தையும் என் கேமராவனுடைய தனித்தன்மையை நம்பி நான் துணிகரமான முயற்சியில இறங்கினேன் ஸ்ரீகாரியன் தடுத்தும் சுவாமிகள் தடுத்தும் பண்ணினேன் அதுக்கு தக்க தண்டனை கிடைச்சி போச்சு எனக்கு இந்த படமெல்லாம் வாஷ் அவுட் ஆனதை பத்தி இல்ல அவர் ஸ்ரீகாரியன் சொன்ன மாதிரி படம் எல்லாம் விடலன்னு சொன்னா அதுக்கு ஏத்தாப்புல உங்க மனசுல கொதிப்பு ஏற்பட்டு இருக்குமே என்னை பத்தி என் வாழ்க்கையை சுட்டுடுமே என்னை மன்னிக்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரா இது அவரே எழுதிருக்காரு பத்திரிகை எதுக்கு சொல்ல வரேன் ஒரு கேமராவில் படம் பிடிச்சா அது என்ன இது வந்து இட் ஆப்ரேட் ஒரு சொல்யூஷன் நீங்க லைட் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த வெளிச்சம் படக்கூடிய எல்லா பொருள்களுடைய சாய அதுல எழுது இந்த ஒளி என்பது சூரியன் கொடுத்த வரப்பிரசாதம் இவர் அதரவண வேதத்தினுடைய சௌர சித்தி பெற்றவர் அவர் மனசுக்குள்ள இப்படி நம்ம தடுத்தோம் அவன் செய்யறானே என்ன பண்றது வேற வழி இல்லை அடிக்க முடியுமா பிடிக்க முடியுமா நம்ம இந்நேரம் அங்க அப்ளிகேஷன் போட வேண்டியதான் ஒலிக்கு தேவனே இந்த ஒளி ஒண்ணுமில்லாதான் ஏற்கனவே போச்சு எடுத்து முப்பத்தஞ்சு போச்சு எல்லாம் அவ்வளவு தூரம் வந்து ஒளி அவர் கண்ட்ரோல வச்சிருக்கிறார் நாம அந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஓரளவாவது ஏன்னா நம்மள யாராவது போட்டோ எடுத்தா எடுக்கணும் இருக்கோம் எடுத்த போட்டோ அழிக்கணும்னு நம்ம சொல்ல மாட்டோமே என்னன்னா ஓரளவாவது சூரிய நாராயணுடைய அருட்கதிர்கள் நம்ம மேல விடணும் பிர நமக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும் பண்ணம் இந்த சிரம்ங்கிற வார்த்தையை புத்தக விட்டாங்க அதுக்கு அர்த்தம் சொல்லல சிரம் அப்படின்னா எப்பொழுதும் ஆல்வேஸ் அர்த்தம் எல்லா சமயத்திலும் சிரம் அசுப பிதே என்றால் அமங்கலங்கள் பிதே என்றால் நீக்குவது அமங்கலங்களை நீக்குகின்ற விஷயத்திலே அப்படிங்கிறார் அமங்கலங்கள் நீங்க வேண்டும் அமங்கலம் என்றால் மனுஷனுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் அமங்கலம் ஒரு ஒரு வீட்டில் அடிக்கடி சாவு ஏற்பட்டா கூட அது அமங்கலம் தான் வேண்டாதவங்க செத்தா கூட மொட்டை அடிச்சுக்கன்னு சொல்றாங்க மொட்டையடிக்கிறது பெரிய அமங்கலம் இல்லையா மொட்டை வேற அடிச்சுட்டு தொப்பி வேற வச்சுட்டு அலையே அதனால எந்த விதமான அமங்கலம் நமக்கு வரக்கூடாது வீட்டில் எப்பவுமே மங்களங்கள் வரட்டும் ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்தானா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க அந்த மனுஷன் சாகிறதுக்குள்ள அவருடைய குடும்ப விருட்சம் இருக்கேன் பல இடங்களில் பொண்ணு கொடுத்துருப்பாரு பல குடும்பங்களில் பெண்ணு பெண்ணு எடுத்திருப்பாரு பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துருப்பாரு இதில் ஒருத்தங்க கூட அல்பா ஆயுசில் சாகக்கூடாது பொண்ணு கொடுத்த இடத்துலையும் அல்பாயு வரக்கூடாது ஒண்ணு எடுத்த இடத்துல அல்பாயுசாக வரக்கூடாது நம்ம குடும்பத்துல அல்பாயுசாக வரக்கூடாது அப்படி இருந்தால் இந்த மனுஷன் ரொம்ப உத்தமனாக வாழ்ந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க என்னுடைய குருவுடைய அப்பா அப்படி வாழ்ந்தவர்னு சொல்லுவாங்க அவர் வந்து நல்ல முதிர்ந்த பிராயம் வரைக்கும் இருந்தார் அவர் ஒரு சாவு கூட பார்க்கல அவர் குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த உறவுல யாவது செத்து போயிட்டாங்கன்னு ஒரு தந்தி வந்ததே கிடையாது சின்னவங்களும் சாக மாட்டாங்க பெரியவங்களும் சாக மாட்டாங்க அப்படியெல்லாம் தீர்க்கவாசம் இவர் போன பிறகுதான் எல்லாம் சர சர அங்க போச்சு இங்க போச்சு இங்க போச்சு இங்க போச்சு எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகான் இருந்தான்னா அந்த குடும்பத்துல எங்க பார்த்தாலும் மங்கலங்கள் அமங்கலங்களே கிடையாது அதனால சிகையை நீக்கும்படியான அமங்கலம் உனக்கு ஏற்படாது இருப்பதாக ஒரு ஆசீர்வாதம் பண்றான் தகப்பனார் இறந்து போனா முட்டையடிச்சுக்கணும் அது அமங்கலம் அந்த மாதிரி அமங்கலங்கள் உங்களுக்கு வர வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்லோகம் சொல்லுது பாருங்க இந்த உச்சியில முடி எப்ப இருக்கணுமா ஸ்னானே குளிக்கும் தானே தானம் பண்ணும்போது ஜெபே ஜபம் பண்ணும் ஹோமே ஹோமத்துல வந்து நீங்க ஆஜ்யம் ஊத்துற போது சந்தியாயம் சந்தியா வந்த பண்றீங்களா காலையிலே மாறி அப்போ தேவதா அர்ச்சனை தெய்வத்துக்கு பூஜை பண்ணும் போது சிகா கிரந்தியம் சதா குறியும் அனுபவி இந்த சிகை கட்டாயம் இருக்கணும் அது சிகை இல்லாமல் அதெல்லாம் செய்யப்படாது இந்த காரியங்கள் மொட்டதலையோட செய்யப்படாது அது பெரிய அமங்கலம் என்று சொல்லுவேன் அப்போ இந்த அமங்கலங்கள் உன் குடும்பத்திலே நிகழாதிருக்க கடவதாக அப்படிங்கிற சிரம் அசுபிதை என்றால் வந்து பேதிக்கிறது அசுபங்களை இல்லை என்று ஆக்குவது அந்த விஷயத்திலே இந்த சூரிய கதிர்களானது உங்களுக்கு மிகவும் உதவிட்டும் அப்படிங்கிறார் இந்த ஒரு வாழ்க்கையில வெற்றி பரிட்சையில் ஒரு மனுஷன் பத்து விசை பெயில் ஆகுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் லா படிச்சுட்டு இருந்த போது சிஏ எக்ஸாம் எழுதி பதினேழு விசை பெயில் நான் லா காலேஜுக்கு ஜாயின் பண்ண போதுல இருந்து அவர் சி எழுதிட்டு இருக்காரு நான் முடிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ் முடிச்சுட்டு தமிழையுமே முடிச்சுட்டு நான் பெங்களூர் விட்டு வரேன் அப்பவும் எழுதிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு சாகிற வரைக்கும் அதை விடுறது இல்லப்பா அப்படிங்கிற ஆகா உடையது தளராத மனசும் விடாமயற்சியும் வாழ்க்கை வாழ்த்துட்டு வந்துட்டோம் இன்னமும் எழுதிக்கிட்டு இருந்தா கூட ஆச்சரியம் இல்லை அப்படிப்பட்டவர் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அமங்கலம் ஒரு பக்கம் பாக்குற போது இது கஜினி முகமது மாதிரி படையெடுக்கிறாருன்னு சொன்னா கூட ஒரு மனுஷன் பதினேழு சிஏ எழுதி பாஸ் பண்ண முடியலன்னா அது என்ன லட்சணம் இது நல்லாவே இருக்கு இதெல்லாம் தோல்வி இல்லையா ஒரு பிரச்சனை ஒரு சவால் அது வந்து உடனடியா நம்ம வெற்றி அடைய வேண்டும் சமீபத்துல தொலைக்காட்சியில ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி பார்க்கணே இருந்தது ஒரு போட்டி வைக்கிறான் என்னன்னா அஞ்சு செங்கல் ஒரு கையில நீங்க எத்தனை செங்கல் தூக்குறீங்க யார் அதிகபட்சமான செங்கலை ஒரு கையால தூக்குறீங்களோ அவங்களுக்கு பிரைஸ் அப்படின்ட்டான் ஒவ்வொருத்தனா வந்தான் ஒருத்தன் வந்து ஒரு கையில இங்க ஒரு கல் வச்சுக்கிட்டு இங்க ஒரு கல் வச்சுக்கிட்டான் அதுக்கு மேல மூணாவது கல் வைக்கிறதுக்கு முடியல ஒருத்தன் வந்தா மூணாவது கல் வச்சா அது கையை நெடுங்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு கல்லு மூணு கல்லுக்கு மேல யாராலையும் தூக்க முடியல கடைசியா ஒருத்தன் வந்தான் அவனுக்கு புத்தி வேலை செஞ்சது புத்திமான் பலவான் ஒரு செங்கல குறுக்கவசமா நிறுத்தினான் அது மேல ரெண்டு செங்கலை குறுக்கவசமா இப்படி நிறுத்தினான் மூணாச்சா அதுக்கு மேல இன்னொரு ரெண்டு செங்கலை இப்படி குறுக்கவசமா நிறுத்தினான் கையை நடுவில் இருக்கிற தொலைக்குள்ள விட்டான் அடி செங்கலை பிடிச்சி தூக்கினான் அஞ்சும் வந்துருச்சு லாக் சிஸ்டம் இல்லையா அது என்ன புத்தி பாருங்க உடனே வந்து அவனுக்கு பிரேசு ஜனங்களும் என்ன சொன்னாங்க ஜெயிக்க முடியாத போட்டியை வச்சு மக்களை ஏமாத்தனாமா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க ஆனா இவன் எப்படி ஜெயிச்சு காமிச்சா அஞ்சு செங்கல் இப்படி ஒரு ஆள் தூக்கினான்னு அதான் புத்தி வேணுங்கிறது அப்போ ஒரு சிக்கலான பிரச்சனைகள் வரும்போது அதை சால்வ் பண்ணக்கூடிய புத்தி நமக்கு வரணும்னா அது பெரிய மங்கலம் அது வந்து ஜெயலட்சுமியுடைய கடாட்சி அதான் சொல்ற அசுபீதே அப்படிப்பட்ட அமங்கலங்கள் எல்லாம் உங்களுக்கு தோல்விய வாழ்க்கையில இல்ல எல்லாமே வெற்றிதான் என்கிற மாதிரி வர வேண்டும் அடுத்து ஒரு பிரயாணம் பண்றீங்க பிரயாணத்துல வந்து கப்பல் உடஞ்சு போகுது டைட்டானிக்னு ஒரு கப்பல் முழுகிச்சான்னு சொல்லி அதை சினிமா எடுத்து பணம் பண்ண ஒருத்தன் கோடிக்கணக்கில் ரயில் வந்து ரெண்டு ரயில் முட்டிக்கு ஒரு பிளேன் ஆகாசத்தில் கல்லு கட்டி விட்டது அனைவருக்கும் அப்படின்றான் ஹைஜாக் ஆகுது ஒருத்தவரு வண்டியில் ஏறுனா ஊர் போய் காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியறது இல்லை ஒருவேளை வந்து நமக்கு வேண்டாதவங்களா இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியுது ஒருவேளை அப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டா கூட தொலைகிட்ட ஜனிங் அதோட அப்படின்னு எப்படி இருந்தாலும் குடும்பத்துக்கு அது அமங்கலம் தானே இப்படிலாம்னு கிளக்கூடாது என்று சொல்ல இத்தாலியில சில கொள்ளைக்காரர்கள் ஒரு அமெரிக்க கோடீஸ்வரருடைய பேரனை கடத்திக்கிட்டு போய் இவ்வளவு பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணானுங்க இவர் என்ன பண்ணார் அமெரிக்கா துப்பரிமையில் மேலே நம்பிக்கை உள்ளவர் எப்படி மீட்டரு வாங்கன்னு சும்மா இருந்தார் அவருக்கு கொரியர் தபால் ஒன்று வருது என்னன்னா இவருடைய பேரனுடைய வலது காதை அறுத்து வச்சு இப்போதைக்கு முதல்ல காதை அறுத்து அனுப்பிச்சிருக்கிறோம் நீ அமைதியாக இருக்கிறத பார்க்க பணம் கொடுக்க மாட்டே போல தெரியுது நீ பணம் அனுப்புறதுக்கு லேட்டாக லேட்டாக இப்படி ஒவ்வொரு ஊருப்பா கொரியரில் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி தபால் வரும் இது எப்பேற்பட்ட கொடுமை ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆயிட்டா போதுமா அந்த பணமே அவனுக்கு பிரச்சனையாக ஆகிடுது பாருங்க இது அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் அது ஆனால் மனுஷன் செத்து சுடுகாடு போகிற வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு சில பேர் செத்த பிறகும் பிரச்சனை இந்த புணம் தங்க எரிக்கப்படாது அப்படின்றான் டெத் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறான் எப்படி செத்தாண்டான்னு கேட்கறான் புணம் அழுகதியானா அது முடியாதுங்கிறான் செத்த பிறகும்னுக்கு சுமூகமான ஒரு அசுபீதே பீஷவகா பீஷவகான்னா சூரியனுடைய கதிர்கள் இந்த சூரியனுடைய கதிர்கள் உங்களுக்கு நன்மை செய்யட்டும் இந்த சூரியனுடைய கதிர்களை வந்து பலமுறை நான் சொன்னது போல வெறும் ஒலி கற்றைகளாக நினைக்காமல் நாராயணனுடைய அருளை உங்களுக்கு சுமந்து வரக்கூடிய தெய்வீக ரதங்களாக தெய்வீக தேர்களாக இவர் பாவிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இந்த கதிர்கள்ங்கிறதுக்கு பல வார்த்தை இந்த பதினான்கு ஸ்லோகங்களும் யூஸ் பண்ணிட்டார் இப்ப தான் முதல் முறையாக அவர் வந்து புதுசா ஒரு இது யூஸ் பண்றார் பீஷவகா பீஷவகான சூரிய கதிர்கள்னு அர்த்தம் அதாவது நன்மை செய்கிற நண்பர்கள் போல் இருக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்றது இங்கிற சூரிய கதிரை உங்களுக்கு நட்பு செய்யட்டும் நன்மை செய்யட்டும்ங்கிறார் வாரியாரு சொல்லுவாரே இந்த மாதிரி பனைமரம் தென்னை மரம் உதாரணம் நண்பர்கள் பனைமரம் வந்து தண்ணியே ஊற்றாம தானே தேடிக்கிட்டு பதனி தருமா தென்னை தண்ணி ஊத்துனா இளநீ தருமா பாக்கு டெய்லி தண்ணி ஊத்துனா கொஞ்சம் பார்க்க கொடுக்குமா சில நண்பர்கள் உதவியே செய்யாமல் நமக்கு உதவி செய்ய சிலர் உதவி செஞ்சா திருப்பி செய்வாங்க சில நீங்க எவ்வளவுக்கு உதவி செய்யுறீங்களோ அவ்வளவுக்கு உதவி செய்வாங்க நண்பர்கள் மூவகை பீஷவக என்றிர்கள் உத்தம நண்பர்களாய் உங்களுக்கு இருந்து நன்மை செய்யட்டும் ஓ உங்களுக்கு பவந்தூ பவந்துனா அந்த நன்மை செய்யட்டும் என்று அவர் ஆசீர்வாதம் பண்றார் அதாவது ஆசீர்வாதம் பண்ணுகிறது யாரு அப்படின்னு சொல்லி இங்க சூரிய நாராயணனுடைய அருள் பெற்ற அடியவர் ஏற்கனவே அவருடைய அருளை அனுபவித்து பார்த்தவர் அவருக்கு தான் அது வந்து சாத்தியம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணலாம் இப்போ வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே யாராவது காலில் விழுந்தால் பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பலிக்குதுன்னு பார்க்கணும்ல இவர் ஏற்கனவே சூரிய பகவானை வேண்டி அருள் பெற்ற அவருடைய அடியவராக இருக்கிறார் அதனால தான் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை சம்ஸ்கிருதத்தில் பாட்டு எழுதக்கூடிய ஏராளமான பேர் இருக்காங்க நாட்டில் இவருக்கு சம்ஸ்கிருதத்தில் பாட்டு எழுதுறது மட்டும் இல்லை இந்த சூரியனுடைய அருள் பெற்ற அனுபவம் இருக்கிறதுனால பவந்தோ அந்த நட்பு உங்களுக்கு உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிற போது உங்களுக்கு அது நன்மை கிடைக்கிது அருணாச்சலக வீராயிரன்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய ராம நாடக கீர்த்தனைகளை தான் இப்பவும் இந்த நாடகங்களில் போட்டுறாங்க பாரியார் அடிக்கடி தன்னுடைய உபன்யாசங்கள்ல இதை எடுத்து விடுவார் ராமாயண கதையில வரக்கூடிய சம்பவங்களுக்கு சுபையான பாடல்களை ரசமான ராகத்திலே பாடுவார் இடையில அதாவது கைகேயிக்கும் பரதனுக்கும் நடக்கிற ஒரு சம்பாதத்துக்கு ஒரு பாட்டு சொல்லுவார் இதெல்லாம் அருணாச்சல கவீரார் எழுதினது இதை எழுதியவர் கம்பனுக்கு கம்பராமாயணம் அரங்கேறின மாதிரி தனக்கும் வந்து ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனா அங்க இருக்கிற வைணவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ பெருமாள் மேலே கோபிச்சு ஏன் பள்ளி கொண்டீரையான்னு ஒரு பாட்டு எழுதினார் ரங்கநாத பெருமாள் மேல அந்த பாட்டு இன்னைக்கும் பிரபலமா இருக்கு அதில் ராமனுடைய கதை முழுக்க இருக்கும் அப்போ அன்னைக்கு ராத்திரி பெருமாள் தோன்றி நீ என்ன பாடினா பத்தாதப்பா என் அடியவர்களை பாடு அப்படின்ன அப்போ அடியவர்களை பாடி அதுக்கப்புறம் வந்து ஒரு கீர்த்தனை பாடினார் அந்த கீர்த்தனை பாடின உடனே பெருமாள் எல்லா வைணவர்களுடைய கனவுகளையும் தோன்றி அவனுடைய அரங்கேற்றத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அரங்கேற்றம் நிறைவேறியது அடியவர்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் அடியவராக மயூரகவி வாழ்த்துகிறார் இரவே அவர் வாக்கு பலிக்கும் ஆவருத்தி பிராந்த விஸ்வாக சிரமம் இவ தத சோஷினக சோஷ்ணமேவ கிரீஷ்மே தாவாகி தப்தா இவ ரசம் அசகிருத்தியே தரித்ரியா தயந்தி தே பிராவிஷ ஆத்த பானாதிஷய இவ உத்வாந்த தோயா ஹிமர்த்தோ மார்த்தண்டசிய அப்பிரச்சண்டிதே பீஷுவோ பவந்தோ இன்றைய உபயதாரர்களாகிய திரு ஆர் அவர்களுக்கும் திரு சி ஏ அவர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ டி வி ராகவன் கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்